ஒருவர் நெருப்பு கங்குகளின் ஆடையை அது எரித்து அவரின் தோளையும் முடித்து விடுகிறது என்பது அவர் கபிரின் மீது உட்காருவதை விட சிறந்ததாகும் என்று நபி சொல்லு அலையம் அவர்கள் கூறினார்கள்